வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் முப்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு வெனிஸ்வேலாவில் சுதந்திர அரசொன்றை சிமோன் பொலிவார் அமைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் அடிமை கிளர்ச்சி செய்த நாட் டேர்னர் வெர்ஜினியாவில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்ய பேரரசர் இரண்டாம் நிக்கலஸ் முதலாவது அரசியலமைப்பை அறிவித்து பிரதிநிதிகள் அவையை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உத்மானிய பேரரசு கூட்டுப்படைகளுடன் உடன்பாட்டுக்கு வந்ததில் மத்திய கிழக்கில் முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் லோகி பெயர்ட் பிரிட்டனில் முதலாவது தொலைக்காட்சி ஒலிபரப்பியை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா ஐநாவில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக வணிக அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னோடியாக கட்டண வீதங்கள் மற்றும் வணிகம் தொடர்பான பொது ஒப்பந்தம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பனிப்போர் நிகழ்வாக கம்யூனிஸ்ட் வாதிகளுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை அபிவிருத்தி செய்வதற்கான உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிஸ்னோவர் கையெழுத்திட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் 50 மெகா டன் அளவுள்ள டிசார் டிஎஸ் டிசார் என்ற அணுகுண்டை வெடிக்க செய்தது இதனால் வரை வெடிக்கப்பட்ட மிக பெரிய அணுகுண்டு இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலினின் உடல் மாஸ்கோவின் க்ரம்லினில் லெனின் நினைவகத்திலிருந்து அகற்றுவதற்கு முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் மலையக தமிழர்களை நாடுகடத்த உதவிய சிரிமா சாஸ்திரி உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வியட்நாமில் இடம்பெற்ற பெரும் வெள்ளம் காரணமாக இருநூற்றி பேர் கொல்லப்பட்டு இரண்டு லட்சம் பேர் வரை வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் பாஸ்பரஸ் பாலம் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மத்திய கிழக்கு அமைதி மாநாடு மேட்ரிட் நகரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு கனடாவில் இருந்து பிரிந்து செல்ல கியூபெக் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் வாக்கெடுப்பு நூல்நிலையில் தோற்கடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலஸ்தீன நாட்டை ஸ்வீடன் அங்கீகரித்தது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் நாடு ஸ்வீடன் ஆகும் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சேலஞ்சர் தனது கடைசி வெற்றிகரமான பயணத்தை ஆரம்பித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் ஆடம்ஸ் அமெரிக்காவின் இரண்டாவது அதிபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராய சொக்கலிங்கம் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓமி பாபா இந்திய French இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பருண் டே இந்திய வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஏ ஆர் எம் அப்துல் காதர் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு சமல் ராஜபக்ச இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டியகோ மாரடோனா அர்ஜென்டினா கால்பந்து வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்னி வால்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு கே வி ஆனந்த் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி ஈழத்து அரசியல் ஆய்வாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தயானந்த சரஸ்வதி இந்திய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹென்ரி டியூனன்ட் செஞ்சிலுவை சங்கத்தை ஆரம்பித்தவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முத்துராமலிங்கத்தேவர் இந்திய விடுதலைப் போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனந்தராம தீட்சிதர் தமிழக சமய சொற்பொழிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதே சிங் சீக்கிய சமய அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரா நாயுடு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பேகம் அக்தர் இந்திய பாடகை நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுபத்திரன் இலங்கையின் முற்போக்கு இலக்கிய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி சாந்தாராம் இந்திய நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்வரன் சிங் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தர சண்முகனார் புதுவை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு சௌமியமூர்த்தி இலங்கை மலையக தமிழர்களின் அரசியல் தொழிற்சங்க தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பு மோகன் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரி மூலிச் டச் கவிஞர் இவர் இந்நாளின் சிறப்புகள் ஸ்லோவோக்கியா விடுதலை தினம் என்று தமிழகத்தில் தேவர் ஜெயந்தி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை